சத்குரு சுவாமிக்குஜெய் குரு கிருப்பையார் சிபோகம் சிபோகம் சிபோஹம் சிபோஹம் சகா சிவோகம் சிவோகம் சிவமகாபுராணத்தினுடைய அங்கமாக முதல் பாகமாக நம்ம நாமமகிமை பார்க்குறோம் இல்லையா அந்த நாமமகிமை ஆக்கியா சஷ்டியில் ீதரையாவால் எப்படி அழகாக கொடுக்குறாருன்னு பார்த்தா நம்மளை மோகிக்க வைக்கும் ஆமாம் மோகிக்க வைக்கும் பிரம்ம பண்ண வைக்கும் என்னது அர்த்தவாதம் இருக்கிறார் அப்படி இந்த எவ்வளோ பேர் இதை வந்து கேட்டிருக்காரு இந்த சராசி பிரம்மேந்திராலான அவதூத பிரம்மம் பிரம்மஜானி அடுத்தது நம்ம போதேந்திர நாம ரசோதியம் நாம ரசோதியம் தான் பண்ண அவர் இவர் ரெண்டு பேரும் கேட்டுக்கார் அவரெல்லாம் ஒத்துண்டது பெரியவர்கள் ஒத்துண்டது அப்போது என்ன பண்ணணும் பேசாமல் என்ன சொல்றதை கேட்கணும் அதனால் நமக்கு இந்த மோகத்தில் வரக்கூடாது இந்த மோகத்தில் அந்த அர்த்த அர்த்த வாதம் அப்படின்னு சொல்கிற மோகத்தில் நம்ம வரக்கூடாது அதுதான் விஷயம் வந்து அப்பப்பாடின்னு சொல்கிறேன் ஏன்னா நமக்கே வரக்கூடாது கொஞ்சம் பயமா இருக்கு ஐம்பத்தி ஸ்லோகம் இன்னைக்கு உண்டானது மரே அம் மதகராசி மும் நய மாம் ராஜசே மதனா அம்பகஸாத்து சோரேத்து அகிளாவி स्मरारे ममम नयंती ஸ்மரே விஷ்வாதிரிவித ஸ்மரே அஜாத்தம் மதகராசி மமும் நய மாம்யசே மதனாத்து சாஹசாத்து சரோ சிதா என்ன சொல்றார் யவ் ஹே தாயே மாதா சிவ சிவனாவும் மாத மன்மதனை அழித்த அந்த அந்த ஸ்மராரி ஸ்மரேங்கிறதே மன்மதனை அழித்தவனுங்கிற காமிக்கிறதுதான் ஸ்மராரே அப்புறம் வருது அப்புறம் மதனஹன் மதனன் மதனன் மன்மதனை காமிக்கிறது ஸ்மர ஸ்மரான் உண்டு ஸ்மரான் அப்படி மன்மதனை அழித்த ஈஸ்வரனுடைய திருநாமமே எல்லா லோகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் பரமேஸ்வரனும் சக்கர விஷயங்களும் தெரிந்தவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு என்னுடைய பாப்ப மூட்டை ஒரே மலை மாதிரி கூஞ்சிருக்க தெரியாமல் செஞ்சு என்ன ரட்சிக்கிறாயன் அப்படின்னா பரமேஸ்வரன் நோடு ஏத்தாப்பின்னு நான் ஒரு பெரிய மகாபாபம் இவனை வந்து அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாத அளவில் என்னுடைய பாப்பம் மூட்டையை உள்ள நுழைகிற போதே சிவாலயத்தில் போகிறோம் சிவா பவாஹரா பசுபதே பருவதிய சங்கரா சராசிவ மகாதேவா சந்தவியோமை அபரா சிவ சிவ சிவ சு மகாதேவ செம்போம்னு இல்லையா சிவா அபராதக்ஷமாவனு தோற்றன் கந்தவியோமே அபராதம் சிவ சிவ சிவ மகாதேவ சம்பவம்னு சொன்னோம் இல்லையா அப்போ அவ்வளவு தூரம் அஞ்சு நாமாவில் எடுத்தேன் அது எல்லா பார்ப்பதையும் எடுத்து விட்டோம் அப்போ அவருக்கு தெரியாமல் போடு அப்போ என்ன அப்படி என்னை ரஷிக்கிறார் அப்போ உன்னுடைய இந்த பெரிய திறமை அந்த ஒரு பெருந்தன்மை பெரிய திறமை எடுத்து சொல்வதற்கு யாருக்கு சக்தி இருக்குது ஆமாம் அதுதான் முன்னாலேயும் நல்லவேளை அது தானாக வந்தது அந்த அர்த்தவாதங்கிற ஒரு பிரம்ம வரக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னது அதனால் அப்படி காண்பிக்கிறேன் நமக்கு வந்துடும் ஏன்னா அந்த மாயாவினுடைய மாயா பலத்தால் நமக்கு வந்து அர்த்தவாதம் தான் சிவ கந்தவியோமே அபராதம் சிவ சிவ சிவ மகாதேவ் மகாதேவ சிம்ஹோ அப்படின்னு சொன்னாலேயே அதே நம்ம வந்து வீட்டில் பிரதோஷம் அந்த நேரத்துலலாம் வந்து வரையணும் போது ஒரு நான் அதை வந்து சேர்த்து சொல்லிடுது இப்போ எதுக்குன்னுன்னா அதுவே ஒரு நாமா வழியாகிடுச்சி நீ வந்து எப்பவுமே ஒரு கிஞ்சியாக பாகி வாங்கி கிஞ்சியாக பாகி வந்து துஞ்சியாக பாகி சிவ சிவா மகாரேவா ஹரஹரா சூரிய பாகித்தன் நம்மால் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்ல முடியாத ஒன்றும் ஒரு நாழியோடு சொல்கிறதுக்கு சக்தி சக்தி புத்தி இல்லாத திருடம் இல்லாத அப்போ அப்படி ஒன்னுடைய நாமாவளி சொன்ன உடனே உள்ள நுழைகிறேன் மாத்திரபுதேஸ்வர் கோவிலில் உள்ளே நுழையேன் கிட்டத்தையா பராக மகாதேவ சிம்பம் மகாதேவ சிம்பம் அப்படின்னு சொல்லின்னு போனால் அப்போ அந்த சிவநாமா எல்லா பாப்பத்தையும் பரமேஸ்வரனுக்கும் மாத்திரபுதேசம் தெரியாமையே நீ அந்த எல்லா பாப்பத்தையும் பஸ்மம் பண்ணிட்டேன் இன்னும் நான் ரஷிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மா வந்து ரொம்ப பிரியமான அம்மா தன்னுடைய குழந்தைகள் பண்ணக்கூடிய லூட்டி தப்பு அபஜாரம் அதெல்லாம் தகப்பனாருக்கு தெரியாமல் பண்ணிடுறார் தண்டிச்சுடுவார் அவர் தெரிஞ்சால் அதனால் இப்போ வீட்டில் ரொம்ப வசதியான ஒரு விஷயம் எதுக்கு வச்சுக்கோங்க கண்ணாடி விஷயம் மற்ற இதெல்லாம் இருக்குது எல்லோரும் சின்ன குழந்தை போட்டு உடைச்சி விட்றான்னு இல்லாமட்டுறான் அந்த இதில் உடச்சது எல்லாத்தையும் எழுத்து தனியாக அப்படி வச்சுட்டோம் தெரியாத மாதிரி அப்படி வந்துவிட்றான் இல்லை ஸ்கூலில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை சரியாக படிக்கலை அதெல்லாம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு தெரியாத மாதிரி பண்ணிடுறாங்க அப்பா தான் மாத்திருபுதேஸ்வரர் இங்கே வந்து அந்த அம்மா எதே இப்போ போகிற நான் சொன்னேன்னே கனத்த உமையை வராத து அப்படி பண்ணிடுற அப்படி அவர் தெரியாத மாதிரி மறைச்சு அவருடைய பிரியத்தை அந்த குழந்தை அடைகிற மாதிரி செய்கிறார் வைஷ்ணவத்திலே உண்டு எல்லாருமே உண்டு அது மாதிரிதான் சிவனாமாவா சிவநாமமாக இது வந்து அங்கே வந்து இப்போ ரங்கநாதன் கோவில் போகிறோம் ரெங்கநாதன் பார்க்க தரிசனம் ரெங்கநாதியை தரிசனம் பண்ணோம் அது ஏதோ ஒன்றுநாத மொழி பார்த்துடுறோம் ரங்கநாதன் அங்கே போய் ரங்கநாத போய் சொல்லிவிடுவோம் அம்மா இருக்க ரகமன் முடியும் ரகமன் விழிவாங்க சீக்கிரமாக அனா யாசீன சாகித்யம் வினா தைனே தீவனம் தெய்வமே கிருப்பையா ரங்கா சவபார பக்தி மசிந்தலான் வந்து சொல்லிட்டு சொல்லி விட்டு மணி சொந்த இந்த ரிக்வஸ்ட்டை அவருக்கு வந்து போஸ்ட் பண்ணிடும் இமெயிலேயோ இல்லைன்னா எஸ்எம்எஸோ போட் பண்ணிடும் அப்படின்னா ரெங்கநாதன் ரங்கநாயகத்தை கேட்டு சொல்லிடும் பார்த்து பார்த்து ரஞ்சநாயகத்தாயிரத்தேன்னு வந்திருக்கியன் சரி விட்டுடு இவனை விட்டுடு ஆனால் சாகி வச்சு சீக்கிரம் கொடுத்துருவான்னு விட்டுருவார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அப்போ அது மாதிரி தான் இந்த சிவநாமா அம்மாவா இருந்துட்டே அந்த பரமேஸ்வரன் நம்மளை தண்டிக்காமல் ரட்சிக்கிறார் அந்த குழந்தைய அவருடைய பிரியத்தை அடையிற மாதிரி பண்ணுறாரு அது மாதிரி தான் சிவநாமாவது அம்மாவும் பக்தனுடைய தவறுகள் தப்ப தந்தை பரவிதா தகப்பநாராயண பரமேஸ்வரன் வந்து ஐயாத மாதிரி செஞ்சு அவருடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறாள் இது வந்து எவ்வளோ ஒரு உட்பிரேட்சையான ஒரு அசக்தியான விஷயம் அவருக்கு தான் தெரியும் யாருக்கு ஐயாவோருக்கு தான் தெரியும் வேறு யாருக்கு சொல்ல முடியும் ஐயாவால் தான் சொல்ல முடியலை வேறு யாராலும் சொல்ல முடியல அப்படி வந்து சொல்கிறார் அடுத்ததையும் நம்முடைய அந்த இதை பார்ப்போம் திருவாசகத்தில் மணிவாசகர் சொன்னதை பார்ப்போம் இன்றைக்கு உண்டானதையும் அந்த நீட்டல் விண்ணப்பத்தில் பதி மூணாவது பதிகம் கடலினுள் நாய் கடலில் நாய் கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கடலின் உள்ளம் கருணை கடலின் உள்ளம் விடல் அரியேனை விடுதி கண்டாயும் விடலில் அடியார் உடல் இளமேமன்னும் உத்தர கோஷமங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே வந்து இப்பதான் சிவா பவா ஹரா சங்கரா சூரிய பார்வதி சங்கரா சம்போத் சங்கர சொல்றதை விட தமிழ்ல தானே சொல்றேன் அதுவும் நாம சங்கீர்த்தனம் தான் அதாவது அவங்களுடைய குண ரூப கர்மம் லீலா இது வர்ணனமும் நாம சங்கீர்த்தனம் இப்ப அடியன் வந்து இப்போ சிவோகம் சொல்றேன் இவ்வளவும் சொல்றான் தமிழ்ல முன்னால முதல்ல சொல்லியாச்சு அடுத்தது ரெண்டு தமிழ்ல வருது அதுக்கப்புறம் மூலமும் தமிழும் வருது அவ்வளவும் நாம சங்கீர்த்தனம் இதுல சந்தேகம் மே கிடையாது பாகுரத்தில் பண்ற மாதிரி அதே மாதிரி தான் அவ்வளவுதான் இதுல ஒன்னும் சந்தேகம் திருச்சிற்றம்பலம் கடலில் கடலில் உள்நாய் நக்கியாங்க கருணை கடலில் உள்ளம் விடல் அரியேனை விடுது கண்டாய் விடலில் அடியார் உடல் இளமே வண்ணும் உத்தர கோஷமங்கைக்கு அரசே உத்தர கோஷமங்கைக்கு அரசே உத்தர கோஷமங்கைக்கு அரசே மடலின் மட்டேமணியே அமுதே என் மது வெள்ளமே மா இருக்கார் தேன் பெருக்கா இருக்கார் எந்த அவர் விஸ்வநாதனாக இருந்தாலும் மகாலிங்கமாக இருந்தாலும் கோகர்ணேஸ்வரராக இருந்தாலும் மது வெள்ளமே தேன் பெருக்கு மாதிரி அது நாய் நாய் குணம் வேற ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அம்மா சொல்றாங்க எங்கள் அம்மா சொல்லுங்க காவேரியில் ஜலம் முழுக்கா ஓடினாலும் நாய்க்கு இன்னைக்கு தான் தெரியுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு விடல் அரியனை செலுத்த இயலாத உண்மை விடல் எரியனை செலுத்த இயலாத உண்மை விடலில் அடியார் விடாது ஒன்று கட்டியா பிடித்து கொண்டு அடியவர்கள் பக்தர்கள் உடல் இளமை சரீரத்தையே நீ வந்து அடியவர்களுடைய சரீரத்தை அந்த கிரகமாக வச்சு கொண்டு வந்து மடலின் மட்டே பூவுதழில் துறக்கக்கூடிய தேனைன்னு சொல்கிறார் அப்போது ஒன்றை விடாது பிடிச்சிண்டு இருக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய அன்பர்கள் சிவனடியார்கள் அவருடைய சரீரத்தையும் தேகோ தேவா தேவ புரோ புரோ ஜீவோ தேவ அஸ்தநாதனா தீயஜான பரித நிர்மால் பாவேனு வந்து பூஜையில் சொல்லிக் கொண்டு மெக்கானிக்கெல்லாம் சொல்லிட்டு போவோம் அது வந்து இதுதான் தாற்பயம் அப்போ இந்த அன்பர்கள் அடியார்களுடைய சரீரத்தையும் ஆலயமாக கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இருக்கேன் சைத்தன்யத்தை பிரதிபிம்பமாக ஆத்மா சைத்தனுடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய அந்த உபாதி சகிதமான ஜீவனை சிவமாக பண்ணக்கூடியவனே கோபப்படுதுதான் அப்படி பூ இதர பூதழ் அங்க வந்து அங்க வந்து தேன் இருக்கு அதை சுரக்கக்கூடிய தேனே தேஜோமயனே அமிருத்தமே ஆமா அமிருத்தமேங்கிறது எனக்கு எனக்கு உண்டான தேன் சமுத்திரம் மது வெள்ளம் அப்படி இருக்கக்கூடியது கடலில் நாய் நிற்கிறோம் எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் காவேரியில் ஜலம் அப்படியே பிரவாகமாக போனாலும் நாய்க்கு இன்னைக்கு தான் குடிக்க முடியும் நாய்க்கு அந்த மாதிரி ஆகி போயிடும் நாய்க்கு தான் குடிக்கும் அது மாதிரி அம்மா பெரிய குருமே இல்லை சில விஷயங்கள்லாம் அம்மாட்டின் கட்டுன்னு கப்புன்னு பிடிச்சிருக்கு அது மாதிரி பிடிச்சிருக்கும் அது வந்து அம்மா சொன்னால் அது அது அது அனுபவிக்கணும் அது அதனால அந்த அகண்டாக்காரமான கருணை அந்த இதுக்கு அவனுடைய கிருப்பையும் அதை நன்றா பயன்படுத்த தெரியாதவனா இருக்கேனே மாத்திருதேஸ்வரன் வந்து மாத்திருமும் தாயுமும் ஆனவன் அவன் அந்த கருணா சமுத்திரம் கிருபா சமுத்திரம் வாத்சல்ய சாகரம் அப்படி பண்ண வந்து நான் உபயோக படுத்த தியாமிக்கினேன் அம்மா அப்படி இப்போ சொன்னேன் இல்லையா வா தானாக வந்து வாத்சல்ய சமுத்திரம் கிருபா சமுத்திரம் கருணா சாகரம் அப்படி இருக்கிறவன்கிட்ட அப்படி போகிறபோது அந்த சாகரத்தில் வந்து அந்த நாய் நக்கரமாக இருக்கு நக்கு சம்பத்ரம் குடிக்க தெரியல உன்னுடைய முழுவும் அந்த அனுகிரகத்தை உபயோகப்படுத்த தெரியலையே இப்படி உண்பால் என்ன சரியை ஹிருதயத்தை தெலுத்தறதுக்கு எனக்கு தெரியலடா கண்ணா போய் முடியலடா அம்மா பிரபோ இருந்தாலும் என்ன நீ கை விட்டுடாதே நான் உன்னை விட்டாலும் நீ என்னை விட்டுடாது முத கராபலம்பம் சொல்றாப்ப சமுத்திரம் மாதிரி ஏராளமாக கூட எல்லாம் விடணும் அப்படியே வந்து கொட்டி கடக்குன்னு இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா நக்கிறது தான் நாய் என்னுடைய சுபாவம் தான் சொன்னேன் காவேரியில ஜனம் முழுக்க வெள்ளமா போனாலும் நாய்க்கு இன்னைக்கு தான் கொடுக்க முடியும் மாதிரி அப்படி அப்பரமா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் அளவு இல்லாத இருக்கு அதாவது ஒரு இதெல்லாம் அனந்தமாக இருக்கிற ஒன்று ஏன் கிருப்பாசமும் இருந்தாலும் பக்குவம் அடையாத ஜீவாத்மன் அடிய பக்குவம் அடையாத ஜீவாத்மன் அப்போ உபாதி ரகிதமாக இருக்கணும் உபாதி சகிதமாக இருக்க ரொம்ப வெட்டியாக அப்பவும் அதை முறையாக பயன்படுத்துறது இல்லையே அந்த சித்தத்தை சிவன்பால் வைக்க தெரியலையே அதை செலுத்துவதில்லையே சதாத்ம தியானம் எடுத்தினா சதா சிவ சிவத்தியானம் எடுத்தமோ இல்லையே மனான எங்கிட்ட இருக்கூடிய குறைபாடு மாணிக்கவாதம் ஜீவாத்மா அவனுடைய தியானம் கிடைக்கலிங்கே தெரியலையே சாது அந் சேயோ அநிய உதை வேயத்து உபே நானா சிநீதேயுதி அப்பேயோ வணீத்தேம் சொல்ல கேமம் வேர மதுரம் வேர நலன் வேர் இனிதிவ்வேரு மதுரம் சுருச்சி சு நீத்தின்னு பார்த்தோம் இல்லையா கருடா துருவனுடைய சரித்திரத்துல பாகவத்தை பார்க்கலாம் சுநீத்தி சுருச்சி அதேதான் கடவுள் புள்ளதும் ஸ்ரேயசு பிரேயசம் அப்போ கஷேமங்கிறது ஒண்ணு பிரேயஸ் ஒண்ணு ஸ்ரேயஸ் ஒண்ணும் அப்ப பிரேயஸுங்கிறதையும் பிரீத்திகரமா இருக்கு இந்திரியங்களுக்கு மனசுக்கு பிரீத்திகரமா இருக்கிறது உன்னுடைய சரீர சம்பந்தமா இருக்கூடிய ஸ்ரேயஸ்ங்கிறது சிறப்பு கஷேமம் உன்னுடைய ஆத்மாவுக்கு உயர்வாய் கொடுக்கக்கூடியது அப்போ ரெண்டும் வேறு அப்படிப்பட்ட வெவ்வேறு தேவைகளுக்கு உண்டான ரெண்டும் மனுஷனை கட்டி போடுது க்ஷேமத்தை அடையக்கூடியவன் சான்றவன் ஆகினான் பிரேயத்தை நாடக்கூடியவன் கீழே ஒன்று பரபிரம்மத்தை தெரிந்து அது அடைவதற்கு எதுவாக இருப்பது எதுவோ அதுதான் க்ஷேமம் அதுதான் ஆத்ம லாபத்தை அடைவதற்கு ஆத்மலாபம் அடைவாமல் சரீரத்துக்கும் மனசுக்கும் கேத்து பார்க்கக்கூடியது வந்து இருக்கிற போது இந்திய சுகத்துக்காக அவன் வந்து கீழே ஒன்று கீழே உண்டு துருவ சரித்திர இதா கமிங்க அந்த ஒரு தத்துவமாவே இங்க பார்க்கலாம் பின்னால பின்னால பார்க்கலாம் துருவன் வந்து பகவான் தரிசனம் பண்ணப்புறம் வந்தப்புறம் பத்தாவது அத்தியாயத்துல பார்க்கலாம் அந்த உத்தவன் வந்து ஒரு இவர்களால் எக்ஷர்களால் முடிக்கப்படுவான் அம்மாவுக்கும் அப்படி இயந்த கதியை சொல்லலைங்க அப்படி சொல்லப்படுது அதாவது சுருச்சிக்கு சுநீதிக்கு பக குருவன் எப்போ வந்து விமானத்தில் ஏன்னு போகிறான்னோ அதுக்கு முன்னாலேயே அவன் அம்மா போகிறான் அவளுக்கு வந்து அந்த புத்திர சோகம் கூட இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதை வச்சு பார்க்கலாம் அது பாகவதத்தை அப்படி பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக மனசு மூலமாக அடையக்கூடிய இந்திரியங்களை கட்டுப்பட்டவனாகிறான் இந்த பிரேயசை நடக்கூடும் அப்போ ரெண்டு வித பிடிப்பு இருக்குது பற்றுதல் காசை இருக்கும் முதல்ல சொன்ன சிரேயசி மனுஷனை பிறவிப்புணிலேருந்து உடுக்கிறது அடுத்தது வந்து பிறவி பணியில கட்டி போடுது பற்றுகப்பட்டால் பற்றினை அப்பற்றை பற்றுக படத்தின கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுதான் விஷயம் அதனால மேல பார்ப்போம் அடுத்தது அந்த ஞான சம்பந்தர் சொன்ன தேவார திரட்டில இன்னி கொண்டதே திருநீல கண்டம் அவ்வினை கிவ்வினை சொல்லும் அகுத அறிவேரும் உய்வினை நாடாதி இருப்பதும் உந்தம விரான் கடல் போற்று நாம் அடியோம் செய்வினை வந்து எமை தீண்ட பெற நீலகண்டம் ஒன்னாவது திருமுறையில் நூத்தி பதினாறாவது சொல்றார் அவர் நம்ம ஞான சம்பந்தர் திருநீலகண்டன்னு கூப்பிடாது எது இந்த திருநீலகண்டம் ஆனது அப்போ அந்த இதை திருப்பார் கடலை கடந்து ஆலகால விஷம் பகவான் எடுத்து கொண்டு அப்போ வந்து கண்டம் வந்து அவர் வெள்ள வெளேன்னு இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய அந்த சரீரத்துல நீளமாகுது அவ்வினை கிவ்வினை ஆம் என்று சொல்லும் அகுதறிவேர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தம கூனம் கைவினை செய்தம் பிரான் எம் பிரான் கடல் போட்டு உண்ணாமடியோம் செய்வினை வந்தியமை தீண்ட பெறாதிர் நீல கண்டம் மனுஷரேன்னு கூப்புறார் மனுஷர்களே உன்னால செஞ்ச வினைக்கு தகுந்த மாதிரி அதாவது செஞ்ச பாப புண்ணியங்களுக்கு தந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிற பெரியவர்கள் சொல்ல வார்த்தைகளை உங்களுக்கு தெரியும் பாப புண்ணியங்களுக்கு கூப்பிட கர்ம வினை வரது தெரியும் அந்த வினை தொடர்பு இல்லாமல் தப்பும் வகையை நாடாமல் இருப்பது உங்களுக்கு குறை ஒன்றும் முன்னாலேயே வந்து சொல்லியிருக்கோம் முன்னாலேயே இந்த பதினாறம் பெற்று பெருவாழ்வாழ்கிற ஒரு சீரீஸ் ஒன்று வச்சுருக்கோம் முன்னால இதே மூணாவது பாகத்தில் அப்போ இந்த வினை தொடாமதற்கு சொல்லியிருக்கோம் அப்போ அடியவராகி நாங்கள்லாம் கையால் என்ற திருத்தொண்டு ஆமாம் சரியாக சரீரத்தால் திருத்தொண்டு செய்தும் சிவத்துண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடுகிகளை நன்றாக போற்றி நமஸ்காரம் பண்ணுவோம் அதனால் முன்னால் செஞ்ச பாப்பங்கள்லாம் வந்து எங்களை தொடக்கூடாது இதே பெருமானான நீலகண்டத்தின் மேல் ஆனி முன்னால் சொல்லுது அதனால எல் எல்லாரும் பெருமானுக்கு ஆட்பற்றும் இந்த பாப புண்ணியங்களுடைய தொடர்பு பாபம் எல்லாத்தையும் நிச்சேஷத்தையும் சிவார்ப்பணம் வைத்தோம் புண்ணியம் புண்ணியம் எல்லாம் நிச்சயம் புண்ணியங்கள் சமஸ்த ஆர்ஜிட புண்ணியங்கள்லாம் நிச்சயிடத்தையும் சிவார்ப்பணம் இருக்கு பாபம் போனோமே அதுக்கு சிவ தொண்டு சொல் பண்ணுங்கிறார் நாமசங்கேத்திரம் அப்போ பெருமானுக்கு ஆட்பட்டு அந்த வினை தொடர்பு பாப புண்ணங்களுடைய தொடர்பு இல்லாம நீங்கி அதுலேருந்து விடுபட்டு நீங்க உயுங்கள் சொல்றாரு நித்திய நைமித்திகம் காமியம்னு சொல்லப்பட்ட கர்மங்கள் இருக்கும் ஒரு பலனும் கருதாம செய்யக்கூடும் ஒரு பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய அதில் வினை தொடர்பு மேலும் மேலும் வளர்ந்து போகக்கூடும் அதனால் முக்தி தடைபடும் அப்போது முக்தி கைகூடாது இந்த வினை தொடர்பை கட்டாகணும் அதற்கு பலன் கருதாமல் அதாவது நிஷ்காமியமாக கர்த்திருவ புத்தியை விட்டு கர்ம பலனில் ஆசக்தி கர்ம ஆசக் அதாவது கர்ம எந்த ஒரு ஒரு பிடிப்பும் இல்லாமல் அதில் வந்து எந்த ஒரு ஈடுபாடு இல்லாம அதை வந்து சங்கல்பம் இல்லாமல் சிவபெருமானுக்காக மாத்திரம் பிரியத்தோட தொண்டு செய்வதுதான் ஏற்ற வழின்னு கண்கள் அந்த வினைக்கு இவ்வினை ஆம் பழைய வினை நீக்குவதற்கும் இந்த பிறவில செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் மாற்றாகும் அப்படி இருந்தாலும் அந்த பழமையான வினைய நீக்க அந்த சிவபெருமானுடைய ஆனந்த நடராஜனுடைய கடலை போட்டுகள் சொல்றார் இப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறார் தேவாரத்னம் ஞான சம்பந்தர் நம்ம விட்ட என்ன பார்த்தோம் அந்த இதில் ரெண்டாவது சத்தி கண்டத்தில் பிரம்மாவுக்கு ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் பரமேஸ்வரன் வந்து கொஞ்சம் கடிந்து கொண்டான்னு வருத்தோம் பரமேஸ்வரன் கடிந்து கொண்டார் அதில் சந்தேகம் கிடையாது பரவேஸ்வரன் கிடைந்து கொண்டாரன் அப்போ என்னாச்சு அவருக்கு அவர் மேலே கொஞ்சம் ஒரு வருத்தம் கோபம் ஒரு ஒரு இதாயிடுச்சு அப்போ தான் அதனால் தான் சொல்கிறார் எப்படியாவதையும் அவரோ அதாவது எந்த ஒரு ராக துவேஷம் இல்லாமல் இருக்கார் ஏகாந்தமாக இருக்கார் ஒரு ஸ்திரீ இருக்கார் அப்போ அவருக்கு வந்து உடனே அதை வந்து அவரை மனைவி இதை மன்மதனை நினைக்கிறார் மன்மதனை அவரை வந்து அவருடைய இதை அவருடைய ஸ்திதியை கலைக்கணும் அப்படின்னு அப்படிமா சொல்கிறார் நீ வந்து என்னுடைய புத்திரன் இல்லையா என் பிள்ளை இல்லையா காமதேவன் அதனால் நீ நான் நினைப்பற சோம் கொடுக்கூடிய உன்னுடைய எனக்கு பிரீத்திக்காக உன்னுடைய பத்னியோட நான் சொல்கிற வார்த்தைக்கு அந்த எப்படி ஹரி மகாவிஷ்ணு ரா பிரமாவான மகாவிஷ்ணு இருக்காரோ அப்படி நீ மண்மத்தண்டத்தியோடு இருக்கலையா நீ வந்து உலக கஷேமத்து இந்த பினாக்கணம்னு சொல்லப்பட்ட வீல் கொண்ட அந்த சம்பு பரமேஸ்வரனை போய்கொண்ணும் நீ வந்து மோகிக்கணும் மோகிக்க வைக்கணும் அவரை மோகிக்க வைக்கணும் இது வந்து ஜகத்தினுடைய உலக க்ஷேமத்திற்காக அந்த பரமேஸ்வரனை மோகிக்க வைக்கணும் நீ அவர் வந்து எப்படி அவர் ஒரு மனைவி அடைவாரோ அதுக்குண்டான விஷயத்தை செய்யணும் அப்போ அவரோ எந்த ஜனங்களும் இல்லாத ரொம்ப நல்ல பவித்திரமான இடங்கள்ல மலைகள்லையும் இதில் காடுகள்லையும் அந்த தீரங்கள் நான் இது நிலை நீர்நிலைகள் தீரங்கள் அவர் இருக்கிற போதும் நீ உன்னுடைய ரத்தியோட கூட போகும் அவரை வந்து எப்படியாவது மோகிக்கவே மோகிக்க வச்சு ஜனம் இல்லாத தனி தேசம் மலைகள் காடு நதி அந்த மாதிரி பிரதேசத்தில் அவரை வந்து மோகிக்கவே மோகிக்க வச்சு அந்த எப்படியாவது அந்த பரமேஸ்வரன் ஹரன் ஒரு பத்திரியை அடைகிற மாதிரி உன்னை தவிர யாரும் அவரை வந்து மோகிப்பதற்கும் சக்தி கிடையாது எனக்கு அப்போ தான் சாந்தி வரும் ஹிதம் வரும் அதனால் பரமேஸ்வரன் மோகிக்க வைக்கணும் அதுக்கும் இந்த லோக சிருஷ்டி வரணும் அதுக்காக மகேஸ்வனை மோகிக்கு வச்சு அதற்கு முயற்சி எடுப்போம் இப்படி சொல்லிட்டும் மன்மதனுக்கும் எப்படி அவரை அவர் வந்து ஜகத்துக்கு பத்தியாக இருக்கக்கூடிய விபணனும்னு சொன்னார் அப்போ மன்மதன் சொல்கிறான் நான் அவர் நீ சொல்கிற பிரகாரம் நான் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னார் மேலே மூ மூலத்தை சேவித்து அதை முடித்து விடுவோம் இந்த அத்தியாயத்தை முடித்துவிடும் பிரம்மோ வாச்ச இது சுத்வாச்சோ மேகி எனக்கச ஜகத் பிரபோன்பதம் தராமாம் ஜெகதாம்பதி அதாவது இந்த சிருஷ்டிக் கடவுளான இரண்ய கர்ப்பரான அவர் இவருக்கு தகப்புனார் மன்மதற்கு தகப்பனார் பிரம்மாதாம் இங்கே அவர் சிவபுரான காமிக்கிற மாதிரி அவர் தான் அவர் தான் அவருக்கு தான் வந்தது மன்மது மன்மத பாஜ கரிஷேகம் தவிபோ வச்சனாதிமோகனம் கிம் துயோஷன் மமாத்திரம் காந்த மைய சம்மோகிதே சம்போ தசனுமோனா பரம் கரும் வாதினை கன்தர்ப்பாத்தகம் சாபதி கயா சமோ அசோ இது மயம் அஹம் சிந்தவிஷ்டே த்ராசோ மே வித தசந்த சஞ்சா புஷ்பூராஜீவசா சோணராஜீவசா அமரசே புள்ளத அமரேஷித்தோதி சச்சிவ பிரதிமா சுமித மூர்ஜாம் மாலிஸ்